வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் பதினேழு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுபத்தி ஆண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்த சார்லஸ் இரண்டு என்பவர் டன்கிர்க் என்ற நகரை பிரான்சுக்கு நாற்பதாயிரம் பவுண்டுகளுக்கு விற்பனை செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் சால்வா எடிசன் அவர்கள் தனது திரைப்பட கருவியான போனோகிராபிற்கு காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்கோனி அட்லாண்டிக் நகரங்களுக்கு இடையேயான தனது முதலாவது கம்பியில்லா தொடர்பை கனடாவின் நோவாஸ் காசியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையே ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நாசி ஜெர்மனியிலிருந்து வெளியேறி ஐக்கிய அமெரிக்காவில் குடியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மியான்மர் அப்போதைய பர்மாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே ரயில் பாதை போடும் பணி நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது வர்த்தக ரீதியிலான அணு மின்சார நிலையம் பிரிட்டனின் கம்ப்ரியா எனும் இடத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரிஸில் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான அல்ஜீரியர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று உலக கண்காட்சி நிறைவுக்கு வந்தது மொத்தமாக ஐம்பத்தி மில்லியன் மக்கள் இக்கண்காட்சியை கண்டுகளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நியூயார்க்கில் கட்டிடம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் பனிரெண்டு தீயணைப்பு படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்னை தெரசா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் 1995 தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளிடமிருந்து காப்பாற்ற இலங்கை ராணுவம் ரிவரெச என்ற நடவடிக்கையை ஆரம்பித்தது 1998 தொள்ளாயிரத்தி ஆண்டு நைஜீரியாவில் பெட்ரோலியம் குழாய் வெடித்ததில் 1200 இருநூறு கிராமத்தவர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தைப்பே நூற்றி உலகின் மிக உயரமான வானளாவி ஆனது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மக்கள் தொகை 300 மில்லியனை எட்டியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனிய வானிலை ஆய்வாளர் ஜோகனஸ் கெப்லர் வானில் திடீரென மிக பிரகாசமான விண்மீன் எஸ் என் என பெயரிடப்பட்ட பிரகாசமான விண்மீனை கண்டுபிடித்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எண்நூத்தி பதினேழாம் ஆண்டு சையது அகமது கான் இந்திய மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய கத்தோலிக்க புனிதர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஆர் சண்முகம் செட்டியார் இந்திய பொருளாதார அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கே ஹரன் இந்திய ஈழ பத்திரிகையாளர் 1913 தொள்ளாயிரத்தி ஆண்டு பூரணி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர்த்தர் மில்லர் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு எஸ் ஜமீர் இந்திய அரசியல்வாதி மகாராஷ்டிரா ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூரா முகர்ஜி இந்திய எழுத்தாளர் ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிருந்தா காரத் இந்திய பொது அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜானு பருவா இந்திய திரைப்பட இயக்குநர் திரைக்கதை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அரவிந்த் டிசில்வா இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனில் கும்லே இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு பிரணிதா சுபாஷ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கீர்த்தி சுரேஷ் இவரும் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜான் ரீடு அமெரிக்க பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கண்ணதாசன் தமிழக கவிஞர் பாடலாசிரியர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சரோஜினி வரதப்பன் தமிழக சமூக சேவகி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மசாரூ இமோடோ ஜப்பான் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக வறுமை ஒழிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே